அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி இளந்த மனுவில் இதன தலைப்பு அதிசயம் பறவை ஒரு அதிசயம் பறந்த கடல் ஒரு அதிசயம் பறக்கும் பட்டாம்பூச்சி ஒரு அதிசயம் எழும்பும் நீரூற்று ஓர் அதிசயம் வீசும் தெண்டல் ஓர் அதிசயம் அழகு மைல்களும் அதிசயம் கூவும் வானம் பாடிகளும் அதிசயம் குழந்தைகள் இயல்பாகவே அதிசயப்படும் ஆற்றலோடுதான் பிறக்கின்றன ஒவ்வொன்றை பார்த்தும் அவை அதிசயப்படுகின்றன இயற்கையோடு மிக இனக்கமாக அவை தங்கள் வாழ்க்கையை தொடங்குகின்றன ஆனால் நாம் தான் இதில் என்ன அதிசயம் என்று அவர்களின் ஆச்சரியங்களை கிள்ளி வியப்பின் தலையில் குட்டு வைத்து எல்லாவற்றையும் ஒரு சாதாரண நிகழ்வாகி விடுக்கின்றோம் ஆம் நாம் ஒவ்வொரு பொருளையும் அதன் உட்கூறுகளுடன் நேசிக்க ஆரம்பித்தால் செடிகளை கிள்ளவோ மரங்களை விட்டவோ நாயின் வாளை நறுக்கவோ எண்ணம் ஏற்படாது வியக்கும் தன்மையும் அன்பு செலுத்தும் தன்மையும் இரட்டை குழந்தைகளாகவே ஒட்டி பிறக்கின்றன நேசிப்பவர்கள் மீது மகரந்த மட்டுமல்ல தேனே தெளிக்கப்படுகிறது இதழ்கள் அல்ல வாசனை திரவமே சொறியப்படுகிறது சிந்திப்போம் நமது எண்ணங்களை நமது செயல்களை சரியான விதத்தில் வெளிப்படுத்துவோம் நன்றி